அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தொழுகைகளின் உதாரணம் உங்கள் ஒருவரின் வாசலில் நிறம்பி வழிந்தோடும் ஆற்றில் ஒவ்வொரு நாளும் ஐந்து தடவை குளிப்பது போலாகும் என நபி சொல்லு அலை அவர்கள் கூறினார்கள்